ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே இறைவனுடைய அருளால் இறைவனை பற்றிய இலக்கணங்களை அதாவது ஈஸ்வர லட்சணங்களை ஒருவாறு நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இறைவன் உலக முதல்வன் அவனை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதலே அவனுக்குரிய வழிபாட்டின் முதல் அம்சம் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன் தன்னம்பிக்கை இது திருக்குறளின் முதல் குரலிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்ற திருக்குறளிலே இந்த கருத்துத்தான் நன்கு விளங்குகிறது கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் மற்றாள் தொழார் என் இன் இரண்டாவதாக இறைவன் எல்லாம் அறிந்தவன் சர்வஜன் ஆம்னீஷியன்ட் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் வாலறிவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் எல்லாமறிந்தவன் என்றால் எப்படி ஒரு பொருளை உருவாக்குகிறவன் ஒரு துணியை நெய்ப்பவன் பல்வேறு வகையான துணிகளை நெய்யக்கூடிய அறிவை உடையவனாக இருக்கக்கூடும் ஒரு பானையை மண்ணால் செய்யக்கூடிய பாத்திரங்களை உருவாக்குகின்றவன் பல்வேறு விதமான பாத்திரங்களை செய்யக்கூடிய அறிவுடையவனாக இருப்பான் ஒவ்வொரு தொழிலிலும் வெரைட்டி வெரைட்டி நாவல்டி பியூட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படி பல்வேறு விதமான புதுமையான அழகான பொருள்களை உருவாக்குகின்றவர்கள் அதில் பல்வேறு வகையான தன்மையை கூடிய அறிவை உடையவர்களாக இருக்கிறார்கள் அனைத்து உலகையும் படைத்திருக்கின்ற இறைவன் அனைத்தின் தன்மையை அறியாமல் இருப்பானா எனவேதான் அவன் எல்லாமறிந்தவன் என்கிறோம் எல்லா உலகையும் படைத்த இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பான் அறிந்திருக்கிறான் என்பதில் யாதொரு சந்தேகமும் வருவதற்கு இடமில்லை அத்தகைய இறைவன் எப்படி உலகத்திற்கு அவன் காரணம் என்கிறோமோ அப்படி அவன் எல்லாமறிந்தவன் என்பதும் மற்றொரு இலக்கணம் எல்லாம் அறிந்த இறைவனை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் என்று கேட்டால் அவனுடைய அருளால் தோன்றிய நூல்களை வேதம் முதலான சாஸ்திரங்களை பக்தியோடு படிப்பதே அவனுக்கு வழிபாட்டின் இரண்டாவது அம்சம் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டால் அவ்வாறு அறிவு நூல்களை இறை உணர்வோடு கற்பதால் நம்முடைய அறிவு தெய்வீகமானதாக தூய்மையானதாக நமக்கும் சமூகத்திற்கும் பயன்படக்கூடியதாக அமையும் எனவே ஒரு தெளிந்த அறிவோடு இறைவனை அறிந்து இறைவனை போற்ற வேண்டும் அத்தகைய இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் நம்முடைய உள்ளத்திலேயும் உணர்வாக இருக்கிறான் என்கிறது சாஸ்திரங்கள் இது திருக்குறளின் அடிப்படையிலேதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கற்றதனால் ஆய பயன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் வாலறிவனுடைய நற்றாழை தொழவில்லை என்றால் எல்லாமறிந்த இறைவனுடைய திருவடிகளை போற்றி வணங்கவில்லை என்றால் கற்ற கல்விக்கு யாது பயன் என்பது கருத்து அதைத்தான் எதிர்மறையிலே குரலிலே சொல்லியிருந்தாலும் நாம் உடன்பாட்டு முறையிலே புரிந்து எல்லாம் அறிந்த இறைவனை அவருடைய அருளால் தோன்றியுள்ள வேதங்கள் முதலான அனைத்து நூல்களையும் முறையாக முடிந்தவரை கற்பதன் மூலம் நம்முடைய அறிவிலே வளர்ச்சியும் தெளிவும் தூய்மையும் தெய்வீகமும் பொலிகிறது என்பது உண்மை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு அடுத்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அந்த இறைவன் மலர்மிசை ஏகினான் இது மூன்றாவது இலக்கணம் இறைவனை அங்கும் இங்கும் தேட வேண்டாம் நம்முடைய உள்ளத்திலேயே அவர் உணர்வாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் உணர்வை சார்ந்துதான் உயிர்களும் உடல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உடல்களே அவரிடமிருந்து தோன்றிய வெளிப்பாடு என்பது ஆழ்ந்த தத்துவமாக இருந்தாலும் இறைவன் நம் உள்ளத்திலே தூய உணர்வாக வீற்றிருக்கிறான் மலர்மிசை ஏகினான் என்றால் உள்ள தாமரையில் ஏற்கனவே இருக்கிறார் என்பது பொருள் ஏகினான் என்பது இறந்த காலச்சொல் எனவே உள்ளத்திலே அவர் ஏற்கனவே இருக்கிறார் அவரை ஆழ்ந்து எண்ணுவதன் மூலம் அவருடைய திருவடிகளை உள்ளத்திலே பாவனை செய்து மாண்புடைய திருவடிகளை உள்ளத்திலே ஆழ்ந்து எண்ணுவதன் மூலம் நமக்கு நிலையான ஒரு அமைதியும் ஆனந்தமும் பேரின்பமும் ஏற்படும் அதனை நாம் உணரலாம் என்று மூன்றாவது குரல் கூறுகிறது முதல் குரலில் உலக முதல்வன் என்றும் இரண்டாவது குரலில் வாலறிவன் என்றும் மூன்றாவது குரலில் அவர் உள்ளத்திலே உணர்வாக விற்றிருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறது திருக்குறள் நான் திருக்குறளின் அடிப்படையிலேயே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் இலக்கணத்தை முடிந்தளவு சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் அனைவரும் இந்த ஈஸ்வர லட்சணம் கடவுளின் இலக்கணத்தை நன்கு உணர்ந்து அருளாளர்கள் பாடிய பாடல்களின் துணை கொண்டு அவரை வாயார போற்றி மனமாற நினைந்து உடலால் போற்றி வணங்கி உய்வு பெறுவோமாக இறைவன் அருள் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாகுக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹறிவோம் தேனி